நாங்கள் உங்களை அணுகி மார்க்க விளக்கங்களை கேட்க முடியாதும் ஆண்களை எங்களை மிகைத்து நிற்கிறார்கள் எனவே தாங்களாகவே எங்களுக்கு என்று ஒரு நாளை ஏற்பாடு செய்யுங்கள் என்று பெண்கள் நபிசல்லம் அவர்களிடம் கேட்டுக் கொண்டார்கள் அவர்களும் அப்பெண்களுக்கு என ஒரு நாளை வாக்களித்து அந்நாளில் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு அறிவுரை பகிர்ந்தார்கள் மார்க்க கட்டளைகளை ஏவினார்கள் அவர்கள் தமது அறிவுரையில் உங்களில் ஒரு பெண் தன் குழந்தைகளை மூவரை மரணத்தின் மூலம் இழந்து விட்டால் என்றால் அந்த குழந்தைகள் அப்பெண்ணை நரகத்துக்கு செல்லாமல் தடுத்துவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று கூறினார்கள் அப்போது ஒரு பெண் இரண்டு குழந்தைகளை ஒருத்து இழந்து விட்டால் என்று கேட்டார் நபி சொல்லாகும் அணைகளை செல்லும் அவர்கள் இரண்டு குழந்தைகளை ஒருத்து இழந்துவிட்டாலும்தான் என்றார்கள்